அளவுக்கு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு உட்கார்ந்திருப்போரில் இரண்டு பேரை பிரிக்காமல் பின்பு தன் மீது கடமையாக அதாவது சுண்ணத் தொழுகையை நிறைவேற்றி பின்பு இமாம் ஒரே நிகழ்த்தும் போது வாய் மூடி இருந்தால் அந்த ஜுமாவிற்கும் அதை அடுத்து வருகின்ற ஜுமாவிற்கும் இடையே ஏற்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்